அன்பு வணக்கங்கள் வெளியில போயிட்டான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இந்தியாவும் இந்திய மக்களும் அது வந்து எப்போர் முடிஞ்ச உடனே உலக போர் வந்து இங்கிலாந்து வந்து தன்னோட கண்ட்ரோல இருந்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுக்கிறதுக்காக முயற்சி எடுத்துட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க நாம் இன்னைக்குறிவ மஞ்சள் தலை வந்து பேச போறோம் கிடைச்சது நமக்கு தெரியும் இது 16-12 பன்னெண்டு ஆரம்பிச்ச கிழக்கு இந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து செவன்ல பிரிட்டிஷ் ரூலோட ஒரு முடிவுக்கு வந்தது அதாவது சுமார் முன்னூறு வருஷத்துக்கு மேல அந்நீராட்சிக்கு கீழே நாம இருந்ததுனால இந்தியா வந்து நிறைய சரி செய்ய வேண்டியது இருந்தது ஆகஸ்ட்ல சுதந்திரம் நமக்கு கிடைச்சாலும் நவம்பர்ல தான் அதாவது பண்ணணும் வடிவமைச்சியா நாம வந்து பிரிண்ட் பண்ணிருந்தோம் ஜெய் ஹிந்து பிரிண்ட் பண்ணிருந்தாங்க அப்புறம் வந்து இந்தியா போஸ்டேஜ் டிசம்பர் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க தேசிய சின்னம் சின்னமா இருக்கிற ஆமா ஏன் பன்னா அதிக Mostly, மோஸ்ட்லி வெளிநாட்டு தபாலுக்கு அந்த விமானத்தோட இமேஜே வந்து ஆனா அதையெல்லாம் வந்து அந்த நாள் ரிலீஸ் பண்ண முடியாம போச்சு அது ஏன்னா உள்நாட்டுல இருந்த சில பிரச்சனைகள்னால அவங்கனால அந்த ஸ்டாம்ப்லாம் வந்து அஞ்சல் தலையும் பயணிச்சிருக்கு அதோட அஞ்சல் தலையும் ஆங்கிலேயர்கள விடுதலை அடைஞ்சது ஜெய்ஹிந்த்